तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபய வய நோயாச்சைந்தே கர்த்தவரிஸ்வந்து நிமிச்சக்கரவர்த்தி ஏழாவதாக ஒரு கேள்வி கேட்கிறாரு இங்கே இதுவரைக்கும் ஆறு யோகிகள் அல்லது ரிஷிகள் பதில் சொல்லியிருக்கிறார்கள் ராஜாவோட கேள்விக்கு இப்போது நிமி சக்கரவர்த்தி கேட்குற கேள்வி இது தான் ஹரிகி ஹரிகின்னா விஷ்ணு எல்லோருடைய துன்பத்தை துன்பத்துக்கு காரணமான பாபத்தை அடியோடு நீக்கக்கூடியவர் ஹரி இதுக்கு முன்னால அவருடைய மூர்த்தி பூஜையெல்லாம் சொன்னார் ஆவீர்ஹோத்ரர் இப்போ ராஜா அதை மையமாக வச்சு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறபோது அவருடைய அவதார லீலைகளையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு இந்த கேள்வி கேட்கிறார் ஹரிஹி எய்ஹி யி ஸ்வச்சந்த ஜென்மபிகி அவர் எந்தெந்த ஸ்வச்சந்தம்னால் தன்னுடைய விருப்பமான ஜென்மங்கள் அவதாரங்கள் எந்தெந்த அவதாரங்களை கொண்டு யானி யானி கர்மாணி ஈகன்னு இருக்குது யானி யானி ஈகான்னு இருக்குது ஈகான்னா இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தில் எந்தெந்த அவதாரங்களை கொண்டு தன்னுடைய விருப்பத்தினாலேயும் அல்லது பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியும் அப்படின்லாம் சில உரையாசிரியர்கள்லாம் எழுதுகிறார்கள் என்னெல்லாம் கர்மாக்களை பண்ணார் அவர் அவதாரத்தில் யானி யானி கர்மாணி சக்கரே கரோத்தி கர்த்தாவா சக்கரேன்னா பண்ணியிருக்கார் பூதகாலம் கரோத்தின்னா இப்போ செஞ்சுட்டுருக்கார் கர்த்தான்னா செய்ய போகிறார் கர்த்தரி லுட் அப்படின்னு கர்த்தா கர்த்தாரவ் கர்த்தாரஹா அப்படிங்கிற வியாக்கரணப்படி புரிஞ்சுக்கணும் கர்த்தாங்கிறது பவிஷ்யத் காலத்தில் கர்த்தானா செயல் புரிபவன்கிற அர்த்தம் இல்லை செய்யப் போகிறார் கர்த்தா பவிஷ்ய கரிஷியத்திங்கிற அர்த்தம் அஹ சக்கரே கரோத்தி கர்த்தாவா தானி நகா ப்ருவந்து அவைகளையெல்லாம் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நகானா எங்களுக்கு ப்ருவந்துன்னா சொல்லிக்கொடுங்கள் தானி தானி கர்மாணி அந்தந்த கர்மங்களை செய்தது எத்தனை அவதாரம் பகவான் எடுத்தார் எத்தனை அவதாரம் எடுத்துன்னு இருக்கார் எத்தனை அவதாரம் எடுக்கப் போகிறார் அந்த அவதாரங்கள்லாம் என்ன பண்ணினார் பண்ணின்றிருக்கார் பண்ண போகிறார் இதுலேருந்து ஒன்று தெரிகிறது அவதாரம் ஓயாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சின்னதாக இருக்கலாம் பெரிய நிலையில் இருக்கலாம் ஆகவே இதெல்லாம் ராஜா கேட்கிறார் எங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கங்கிறார் அதாவது பகவானுடைய அவதார மகிமைகளை அவதாரங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சொன்னால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் அந்தந்த மூர்த்திகளை பூஜை பண்ணுறதுக்கும் இப்போ நரசிம்மரை பற்றி சொன்னால் நரசிம்ம ரூபத்தை பூஜை பண்ணலாம் ராமாவதாரத்தை பற்றி சொன்னால் ராமமூர்த்தியை கிருஷ்ணர் மூர்த்தியை இந்த மாதிரி அந்தந்த ரூபங்களை பூஜை பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தோடையும் கேட்டதாக வியாக்கியானக்காரர்கள்லாம் நிறைய விளக்கங்கள் இதற்கு எழுதியிருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இந்தளவில் பூர்த்தி பண்ணுகிறேன் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு யோகி பேசப்போகிறார் அவருடைய பெயரையும் அந்த ஸ்லோகங்களையும் பிறகு நாம் பார்க்கலாம் இந்தளவில் இத பூர்த்தி பண்ணுறேன் ராஜோ வாச்ச யானி யானி ஹ கருமாணி யைர்யி ஸ்வச்சந்த ஜன்மபி சக்கரே கரோதி கர்த்தா ஹரிஸ்தானி ப்ருவந்து நக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்